அரபுகளில் சிலர் இஸ்லாமிய சட்டங்களில் மாறுபாடாக நடந்தனர் இதனால் அபூபக்கர் ரதியுல்ல அவர்கள் போர் செய்ய விரும்பினார் அப்போது உமர் ரதியுல்ல அவர்கள் மக்கள் கூறும் வரை அவர்களிடம் போர் கூறிய நான் கட்டளையிடப்பட்டுள்ள காப்பாற்றிக் கொண்டார் அவரது கணக்கு அல்லாஹுவிடமே உள்ளது என்று நபிசல் அணி அவர்கள் கூறியிருக்க நீங்கள் எப்படி மக்களிடம் போரிடுவீர்கள் என்று கேட்டார்கள் உடனே அபு பகருல்ல அவர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக தொழுவேன் ஜக்காத் கொடுக்க மாட்டேன் என தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் இடையே பிரிப்பவரிடம் என்பது அவர்களிடம் ஜக்காத்தை கொடுத்து கொண்டிருந்த அவர்கள் என்னிடம் ஒட்டகம் கட்டும் கயிற்றை கொடுக்காமல் இருந்தால் கூட அதை கொடுக்காமல் இருப்பதற்காக அவர்களிடம் போர் கூறிவேன் என்று கூறினார்கள் உடனே அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர்களின் நெஞ்சை அல்லாஹ் என்றே நான் கருதுகிறேன் இதுதான் உண்மையானதும் என்றும் அறிந்து கொண்டேன் என உமர் அது எல்லாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு